ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணாசிந்து ஜானதம் சாந்தரூபினும் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நம் தர்மசாஸ்திரத்திலிருந்து நாம் ஒரு வருடத்தில் செய்யவேண்டியதான ஷண்ணவதி தர்ப்பண முறையை விரிவாக பார்த்துன்னு வரோம் முதல்ல இந்த ஷண்ணவதி தர்ப்பணத்தை செய்ய வேண்டியவர்கள் யார் என்பதை பார்த்தோம் இந்த ஷண்ணவதி தர்ப்பண முறையை எந்த காலத்தில் எந்த நேரத்தில் செய்யணும் என்பதை பார்த்தோம் அடுத்ததாக இந்த ஷன்னவதி தர்ப்பணத்தை எங்கே பண்ணணும் என்று பார்க்கிறோம் அதாவது தகப்பனார் காலமாகி பன்னெண்டாவது நாள் நாம நாம் கூடியதான சபிண்டீகரண ஸ்ராத்தம் ஆகி அதற்கு இருந்தே நமக்கு பித்ருக்கர்மாக்களிலே அதிகாரம் வருது சபிண்டீகரணம் ஆன மறுநாளைக்கே நாம் செய்யக்கூடியதான பிரம்மயஜத்திலிருந்தே பித்ரு தர்ப்பணம் ஆரம்பமாயிடுறது அப்படி செய்துட்டு வரணும் அதிலிருந்து என்ன புண்ணிய காலம் வருது என்பதை பஞ்சாங்கத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கணும் காலங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஒவ்வொருவரும் அதை பஞ்சாங்கத்தில் பார்த்து தீர்மானிப்பது என்பது கொஞ்சம் சிரமம் ஆனால் தீர்மானிக்க முடியும் ஒவ்வொருவரும் கற்றுக்கணும் அதற்கு தான் நமக்கு வருஷப்பிறப்பு அணிக்கு பஞ்சாங்க பட்டனம் அப்படின்னு வச்சுருக்கா அன்றைக்கு என்ன பண்ணணும்னா காலம்பரை நவகிரகங்களை பூஜை பண்ணி கால தேவதைகளை பூஜை பண்ணி பஞ்சாங்கம் கணிக்கணும் அதுதான் அன்றைக்கு காரியம் திசி வாரம் நட்சத்திரம் யோகம் கரணம் இதை ஐந்தையும் கணிக்கணும் அதை ஒவ்வொருவராலும் அந்த கணக்கெல்லாம் போட்டு அந்த கணக்கெல்லாம் போட்டு கணிக்கணுமானால் நமக்கு மூன்று விஷயங்கள் தெரியணும் முதல்ல தர்மசாஸ்திரம் முழுமையாக தெரியணும் ஜோதிஷம் முழுமையாக தெரியணும் நாம் இருக்கக்கூடியதான பகுதியில் கிரகங்களுடைய நிலைகள் தெரியணும் சூரிய உதய அஸ்தமனங்கள் இவைகள் தெரியணும் அந்த காலம் இது மூன்றும் தெரிஞ்சால்தான் நாம் எந்த ஒரு புண்ணிய காலத்தையும் தீர்மானிக்க முடியும் சூக்ஷ்மமாக தீர்மானிக்கணும் ஆனால் ஒவ்வொருவரும் கற்றுக்கலாம் இதையெல்லாம் நாம் வேதவித்தியை அபியாசம் பண்ணுற பொழுதே சுருக்கமாக கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக் கொடுத்துடுவா பாடசாலைகளில் நாம் சுலபமாக தெரிஞ்சுவிடலாம் பாடசாலைகளில் இருப்பதனால இந்த ஒரு பெரிய லாபம் உண்டு நமக்கு பஞ்சாங்கம் பார்க்க தெரியும் ஒரு நாள் பார்த்து சொல்லத் தெரியும் இன்றைக்கு இந்த புண்ணிய காலம் உண்டா இல்லையா என்பதை தீர்மானிக்கிற அளவுக்கு நமக்கு ஞானம் கிடைச்சிடும் அந்த அளவுக்கு வேத வித்தியை கற்றுக்கிற இடங்கள்லேயே நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படுறது இதை ஒவ்வொருவரும் கற்றுக்கணும் இந்த நாளில் ந நம்முடைய ஈடுபாடுகள் எல்லாம் வேறு இடங்களில் போய்டுறதுனால இந்த பஞ்சாங்கம் கணிக்கிற விஷயத்துலேயே நமக்கு அந்த அளவுக்கு புரிதல் குறைச்சலாக இருக்குது ஆனாலும் இந்த கர்மாக்களை நாம் செய்துதான் ஆகணும் என்பதனாலே தான் நிறைய பேர்கள் நமக்காக சகாயம் பண்ணுறா இந்த பஞ்சாங்கங்களை பார்த்து அதை கணித்து நமக்கு லிஸ்டாகவே போட்டு கொடுக்குறா இன்றைக்கி ஏன்னா இந்த சண்ணவதி தர்ப்பணங்கள் எல்லாம் கட்டாயம் செய்யணும் என்கிற விழிப்புணர்வு இன்றைக்கி நிறையா பேருக்கு கிடைக்கிறது கட்டாயம் செய்யணுங்கிற ஈடுபாடு வருது அது என்ன பதினஞ்சு நிமிஷம் காரியம்தானே அதை செய்துடுவோம் என்கிற ஈடுபாடு வர்றதே ஒரு புது ஒரு நல்ல ஒரு மறுமலர்ச்சி தான் அது சகஜமாக நிறையா பேர் லிஸ்டெல்லாம் போட்டு கொடுக்குறான் அதை வாங்கி வச்சுக்கணும் சுக்லபக்ஷத்தில் வந்தால் சங்கம காலத்திலேயே செய்துடணும் செய்யலாம் அப்படி செய்யணும்னு கட்டாயம் இல்லை அன்றைக்கி நமக்கு அவகாசம் நிறைய இருக்குது அப்படின்னா இருந்து பத்தரை மணிக்கு மேலே ஸ்நானம் செய்துட்டு செய்யலாம் பொதுவாகவே சிராத காரியங்களில் காலம்பர ஒரு ஒரு தடவை ஸ்நானம் செய்துவிடணும் ஸ்நானம் செய்துட்டு வேஷ்டியை உணர்த்தணும் காய போடணும் காலம் ஆரம்பித்த பிறகு திரும்பவும் மாத்தியான் ஸ்நானம் செய்து அந்த உணர்த்தின வஸ்திரத்தை கட்டிண்டு அந்த பிதகர்மாவை செய்யணும் இது அனைத்து பிதகர்மாக்களிலும் பொருந்தும் அப்படி தான் செய்யணும் சங்கவ காலம் வந்த உடனேயே சுக்லபக்ஷத்தில் செய்துடலாம் அப்படின்னு நமக்கு விட்டுக் கொடுத்துருக்கா ஏன்னா நம்மால் காஃபி சாப்பிடாமல் இருக்க முடியல கால வேளையில் ஏதாவது சாப்பிட வேண்டி இருக் இருக்குது அப்படிங்கிறதுனாலே மகரிஷிகள் நமக்கு விட்டு கொடுத்துருக்கா ஆனால் தர்ப்பணம் வரையிலும் எதுவும் எடுத்துக்காமல் தான் செய்யணும் வயதில் நாம் ஏதாவது ஒன்று சாப்பிட்டு வயிறில் தங்கி தின்னா அதோடு கூட நாம் பித்திருக்காரியங்களை செய்கிற பொழுது அது பலனில்லாமல் போகிறது நம் வயிற்றில் இருக்கக்கூடியதான ஆகாரம் விஷமாக மாறுறது ஆகையினாலே அப்படி ஏதாவது நம்மால் காஃபி ஏதாவது சாப்பிடும்படியாக இருக்க கால வேளையிலன்னா நாம் சாப்பிட்ட காஃபி மலமாக வெளியில் வர்ற வரையிலும் காத்திருந்து மலமூத்திர விசர்ஜனங்கள் எல்லாம் செய்து பிறகு ஸ்நானம் செய்துட்டு அந்த பிதர்கர்மாவை செய்யணும் இது தர்மசாஸ்திரம் சொல்லலை நானாக ஊகமாக தான் சொல்கிறேன் தர்மசாஸ்திரம் அந்த அளவுக்கு விட்டுக் கொடுக்கல ஏன்னா இந்த நாளில் கால வேளையில் ஒன்றும் சாப்பிடாமல் இருக்க முடியல காப்பியாவது சாப்பிட வேண்டியிருக்குன்னா அந்த காப்பி சாப்பிட்டுட்டோ அந்த காப்பி ஜீரணமாகி மலமூத்திரமாக வெளியில் வர்ற வரையிலும் காத்திருந்து பிறகாவது அதை ஸ்நானம் செய்துட்டு செய்யணும் அதாவது பிதகர்மாக்கள் செய்கிற பொழுது வயற்றில் எதுவும் தங்கி இருக்கக்கூடாது என்கிறதை நாம் பார்த்துக்கணும் தாகமாக இருக்குன்னா தீர்த்தம் மட்டும் சாப்பிடலாம் தப்பு தண்ணீர் சாப்பிடலாம் அதனால் தோஷம் இல்லை வேறு எதுவும் சாப்பிடாமல் இருந்து வரையிலும் செய்யறதுக்கு முயற்சி பண்ணணும் மனசுதான் காரணம் மனசை நமக்கு நாம் ஒரு பரிபக்வம் செய்து கொண்டால் அது கேட்கும் அதுபோல் இருப்பதுன்னு பழக்கப்படுத்தினால் அது நடைமுறைக்கே வந்துடும் அப்படி செய்யணும் இந்த ஸ்ராத்தத்தை ஷண்ணவதி ஸ்ராத்தத்தை தர்ப்பணமாக நாம் செய்கிறோம் அதற்கும் தர்மசாஸ்திரம் ஒட்டு கொடுத்துருக்கு எதேவம் தற்பயத்யத் பிஹி பித்திருன் ஸ்நாத்வா திஜோத்தமாக தேனைய சர்வம் ஆப்னோதி பித்ருஜக் கிரியாபலம் என்று இரண்டு பிராமணர்களை வரித்து அப்படி சிராதமாக செய்யணும் அப்படி முடியலென்னா ஹிரண்யமாக செய்யணும் அப்படியும் முடியலென்னா தர்ப்பணமாக செய்யணும் என்கிற கிரமம் இந்த சண்ணவதி தர்ப்பணத்திலே சொல்லப்பட்டிருக்கு ஆனால் எப்படி செய்தாலும் தர்ப்பணம் என்பது உண்டு சில இடங்களில் ஸ்ராத்தம் செய்வதற்கு முன்னர் தர்ப்பணம் செய்யணும் பிறகு ஸ்ராத்தம் பண்ணணும் சில இடங்களில் ஸ்ராத்தம் செய்த பிறகு உடனேயே தர்ப்பணம் பண்ணணும் சில இடங்களில் ஸ்ராத்தம் செய்த மறுநாள் தர்ப்பணம் பண்ணணும் அப்படி மூன்று விதமாக பிரிச்சுருக்கு எங்கே எங்கே எப்படி அப்படிங்கிறத ஸ்ராத்தங்கிற தலைப்புலேயே நாம் விரிவாக பார்த்துருக்கோம் இந்த விஷயமாக அப்படி இந்த சண்ணவதி ஸ்ராத்தங்களையும் தர்ப்பணமாகவே செய்யலாம் என்று தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது இதேவம் தர்ப்பயத்ய்பிகி பித்ருன்னு ஸ்நாத்வாத் துஜோத்தமஹா இந்த ஷண்ணவதி ஸ்ராத்தங்களையும் இரண்டாவதாக ஸ்ராத் ஸ்நானம் செய்துட்டு தர்ப்பணமாகவே செய்யலாம் தேனைய சர்வம் ஆப்னோதி பித்ருஜ கிரியாபலம் என்று காண்பிக்கிறது இதுதான் நாம ஸ்ராத்தை தர்ப்பணமாக செய்வதற்கு பிரமாணம் ஆனால் இது ஷண்ணவதி சிராதங்களுக்கு தான் பொருந்துமே தவிர மற்ற வருடாவருடம் நம் தாயார் தகப்பனார்களுக்கு செய்யக்கூடியதான பிரத்யாப்திக ஸ்ராத்திற்கோ பொருந்தாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படி தர்ப்பணமாகவே இந்த ஷண்ணவதி ஸ்ராத்தத்தை செய்யலாம் என்று தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது இந்த ஷண்ணவதி ஸ்ராத்தங்களிலேயும் எந்த எந்த பிதற்களை நாம் செய்கிறோம் என்பதை அடுத்த உபன்யாசத்தில் விரிவாக தெரிஞ்சுக்கலாம்